بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَمَنْ لَنْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهِ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ صدق الله رضي عن معك لبن يسار رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال قال رسول رسول الله الله الله الله الله الله الله صلى صلى صلى عليه عليه عليه وسلم وسلم ما من عبد يسترعيه يموت يموت يوم يموت وهو غاش لرعيته حرم صحيح مسلم صدق رسول الله صلی اللہ علیہ وسلم أو كما முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்க கூடிய அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்க வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாடும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி யார்களே அருமையானவர்களே அல்லாஹுக்கு சுபகானா எந்த விடயங்களை செய்யுமாற ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமாறும் தகுவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்த புல்லாகும் சகோதர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுமன துலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முறையில ஏதாவது ஒரு பொறுப்பை சுமக்க கூடிய ஒரு கதாபாத்திரமாக ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹுக்கு சுபகான துனியால வாழ வைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில அவன் ஏதாவது ஒரு கதாபாத்திரமாக ஒரு பொறுப்பை சுமந்த ஒரு மனிதனாக துணியால வாழ்கிறத நான் பாக்கியது உதாரணமாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாங்க பார்க்கலும் குடும்பத்துல ஒன்று அவன் ஒரு பெண்ணாக இருந்தா தாயாக இருப்பான் அப்படி இல்லை ஆணாக இருந்தா ஒரு தமப்பனாக கணவனாக மனைவியாக யாராவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இப்படி ஏதாவது ஒரு அமைப்புல நிச்சயமாக சத்தியமாக துணியால வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு பொறுப்புதாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்க முடியும் கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லதுலே அருமையானவர்களே துணியால எந்த மனிதனுக்கும் சொல்ல முடியாது வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த பொறுப்பும் எந்த வாழ்க்கையில இல்லை நான் பொறுப்பில்லாத ஒரு மனிதன் நான் எந்த ஒரு கதாபாத்திரத்திலேயும் இல்லை என்பதாக சொல்லவே முடியாது அல்லாஹுக்கு சுபானத்தால் அநிச்சயமாக சத்தியமாக ஒரு அமைப்புல ஏதாவது ஒரு பொறுப்பை வாழ வைத்திருப்பான் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே கண்ணியமிக்க அல்லாஹவி அருமையானவர்களே துனியால வாழக்கூடிய அந்த சுருக்கமான வாழ்க்கையில பொறுப்பை சுமக்க கூடிய நாங்க விளங்கி அல்லாஹுக்கு சுபானபோத்த ஆளா இந்த துணியால ஏதாவது ஒரு பொறுப்பை வாழ்க்கையில சந்திக்கிறான் என்ற பொறுப்பை ஒரு சந்தர்ப்பத்தை என்னுடைய நலகிக் கொள்ளும் எனக்கு அல்லாஹ் நல்லதாக நல்ல அருமையானவர்களே அல்லாஹுக்கு சுபகான ஆளா பொறுப்புக்களை லேசான மனிதர்களுக்கு கொடுக்கிறது கிடையாது எந்த மனிதனுக்கு பொறுப்பு செய்ய முடியுமோ பொறுப்ப பொறுப்பாகவாங்களோ அந்த மனிதர்களை தான் அல்லாஹுக்கு சுபான வாழ்க்கையில தெரிவு செய்து சில முக்கியமான பொறுப்புகளை அவனுடைய வாழ்க்கையில கொடுப்பாங்க கணியனுக்கு அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அதுக்கு முன்னால சில நேரங்களாம் எவ்வளவு பேர் சில பொறுப்புகளுக்கு தகுதி இல்லாம வந்திருக்கிறான் எவ்வளவு பேர் தகுதி இல்லாத ஆனா எவ்வளவு பொறுப்ப தன்னுடைய வாழ்க்கையில சுமந்திக்கிறாங்க இந்த பொறுப்புக்கு இவன் வாழ்க்கையில தகுதியே இல்லை என்பதாக நாங்கள் தலை நேரம் யோசிக்க முடியும் நபிசல்லு வலைஹி வல்லம் அவர்களுடைய ஹதீசங்களுக்கு தெளிவாக பேசது ஒரு மனிதன அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடினாலும் அவனுக்கு வாழ்க்கையில பொறுப்பதான் கொடுப்பான் ஒரு மனிதனுக்கு நல்லா கேவலத்த நாடினாலும் அல்லாஹு தாலா வாழ்க்கையில பொறுப்பதான் கொடுப்பான் எனவே கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லது யார்களே அருமையானவர்களே நாங்க ஒரு பொறுப்புக்கு தகுதியான மனிதனாக இருந்து அல்லாஹுக்கு சுபான குவத்தனால ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு எங்கட தலையில வைத்தா நாங்க எல்லாரும் யோசிக்கணும் எப்படி தெரியுமா இது எங்கட கெட்டுத்தனத்தால அல்லா தரல்ல எங்கள் அல்லாஹ் கபூர் செஞ்சிருக்கிறான் நாங்க செய்யக்கூடிய பெரிய பெரிய அமல்களை வச்சு நாங்க செய்யக்கூடிய பெரிய பெரிய இபாதத்துக்களை வச்சு அல்லாஹுக்கு சுபகான இந்த பொறுப்பை எங்களுக்கு தரல ஒரு இறக்கம் அல்லாவுடைய ஒரு ரகமத்தான ஒரு பார்வை எங்கட மேல விழுந்து இருக்குது அதனால் அல்லாஹு தாள இந்த பொறுப்பை தந்திருக்கிறார் என்பதாக ஒவ்வொரு மனிதர்களும் கட்டாயம் யோசிக்கும் ஏனென்றால் எங்களுக்கு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம கொஞ்சம் எடுத்து பார்த்தா விளங்கும் நபி அல்லா நபியாக தெரிவு செய்தது அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேரிதலான அமல் இபாதத்துக்களை வச்ச அல்ல அதி சலாத்து முக்கியமான ஒரு நபி இஸ்லாத்துல என்ன எனக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே அல்லாஹோட பேசக்கூடிய ஒரு நபி அல்லாவோட நேரடியாக பேசுவாங்க இந்த நபி அல்லாவிடத்துல கேட்டால் யா அல்லா நீ என்னைய நபியாக தெரிவு செஞ்சிருக்கிறாய் இதை எப்படி நீ தெரிவு செஞ்சா இணைய நபியாக்கணும் நினைச்சல் இதுக்கு அல்லாஹ் சொல்லல்ல மூசாவோட பெரிய பெரிய அமலனாக பார்த்தோம் பெரிய பெரிய ஐபாதத்தை பார்த்தோம் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல அல்லாஹ் சொன்ன வார்த்தை கித்தாபுலமாக்கல் பதிவு செஞ்சு தெரிவு கண்டுபிடிச்சோம் தெரியுமா நீங்க நபி ஆகறதுக்கு முன்னால பெரியோர் ஆட்டு மந்தைய மேய்க்க கூடிய ஒரு ஆடு மேய்ப்பாளராக நீங்க அந்த நேரத்துல ஒரு ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடு வழி தவறி காட்டுக்குடால வைத்தது ஆட்டை நீங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வழித்தவறின் ஆட்டை கொண்டு வந்து அதனுடைய ஆட்டு மந்தையில தறிய கொண்டு வந்து சேர்த்தீங்களே ஒரு ஆடு வழித்தவறினாவே கொண்டு வந்து சேர்க்கிறீங்கண்டா மனிதர்களை நீங்க வழித்தவற விடமாட்டீங்க மூசா அதுதான் உங்களே நாங்க நம்பியாக்கினோம் சுபகாரம் தான் என்ன கல்லா நல்லடி யார்களே எனவே பொறுப்புக்களுக்கு அல்லா தெரிவு செய்யறது என்றது அல்லாவுடைய பெரிய ஒரு ரகமத்தான பார்வை எங்கடமே இல்ல படுவது நாங்க எல்லாம் தவறாக நினைக்க கூடாது நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய சமூகத்தில் இருக்கிறோம் பெரிய பெரிய வடிச்சாட்கள் எங்களோட பெரிய அந்தஸ்துகளை வச்சு அல்ல கபூல் செஞ்சான் இல்லை இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாங்க சின்னதாக கருதக்கூடிய நாங்க வாழ்க்கையில் இந்த அமல் அற்பம் என்று கருதக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன அமலை கொண்டு ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு அல்லா கபூல் செஞ்சிருப்பார் எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் விண்ணலடி ஆருமையானவர்களே நல்லா யோசிக்கலும் சமூகத்தில் எவ்வளவு படித்த மக்கள் ஈர்ப்பாங்க எங்களை விட தகுதியான பேர் ஈர்ப்பாங்க எங்களை ஆட்சி அதிகாரம் உள்ள பேர் ஈக்கிறாங்க பணம் படைத்த பட்டம் பதவியோடு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா இந்த பொறுப்புகளுக்கு பொதுவாக ஏதாவது ஒரு பொறுப்பாக இருந்தாலும் இந்த பொறுப்புகளுக்கு அல்ல அவங்களை தெரிவு செய்யாம என்னையே தெரிவு செஞ்சு இருக்கிறான் இது அல்லாவுடைய ரஹ்மத் என்பதை நாங்களும் நீங்களும் விளங்கி அல்லாஹ வில்லடி ஆார்களே அல்லாஹ் விரும்புறான் எங்கள மூலமா சமூகத்துக்கு ஏதாவது நடக்கணும் மக்களுக்கு ஏதாவது நடக்கணும் மஸிதிக்கு ஏதாவது நடக்கணும் பாடசாலைக்கு ஏதாவது நடக்கணும் ஊருக்கு ஏதாவது நடக்கணும் அப்படி இல்லை எங்களால குடும்பத்துக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நலவு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தால இறக்கப்பட்டு வாழ்க்கையில தர பொறுப்பு கலத்தார் பொறுப்புகள் என்று சொல்லாது வாழ்க்கையில் நாங்க சமூகத்தில என்ன பொறுப்பை சுமந்தி இருந்தாலும் பொதுவா பொறுப்புகள் என்று சொல்லக்கூடிய நேரம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நேரம் அது பெரியோர் அமானிதம் என்பதை இஸ்லாமியர்களுக்கு நாங்க எல்லாம் நினைக்கிறது வாழ்க்கையில ஒரு மனித தள்ளி தந்தா அதை தான் அமானிதம் ஒரு மனித ஏதாவது பொருள் தந்தா அதை பாதுகாக்கிறது தான் அமானிதம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு அவருடைய சொத்து செல்வத்தை பாதுகாக்கிறது தான் அமானிதம் இது பாதுகாக்கிறது மட்டுமல்ல அமானிதம் அல்லாகு நல்லடியார்களே அருமையானவர்களே குறிப்பாக அமானிதமான சத்தம் என்று கூட அதிகமான முஸ்லிம்களுக்கு தெரியாது அதுதான் சல்லாஹு சொல்லி காட்டினாங்க ஒரு அதிஸ்ல ஒரு காலம் வரும் அமானத்து மகுனமன் அமானிதம் கனிமத்தாக பயன்படுத்துற ஒரு காலம் வரும் அமானிதம் என்றா என்னன்றே தெரியாது தாரணமாக ஒரு மனித நேர கையில கொண்டு வர ஒரு பத்தாயிரம் ரூபாய் தாராரு ஐயாயிரம் சால் ரெண்டு தாரா தந்து சொல்றாரி அமானிதமாக வச்சுக்கோவோ நான் வெளியூர் போறேன் நான் வந்ததுக்கு பின்னால் இந்த தள்ளி எடுப்பேன் அது வரைக்கும் அமானதமாக வச்சுக்கோங்க உலமாக்கல் எழுதுறாங்க அமானிதத்துடைய சட்டம் என்ன தெரியுமா அவர் எந்த அஞ்சாயிரம் தாள் ரெண்டு தந்தாரோ அதே ஐயாயிரம் தாள் ரெண்ட குடுக்கிறது தான் அப்படி இல்லையா அமானிதத்துக்கு மாற்றம் செய்த கூட்டத்துல தான் இப்போ நான் அதை எடுத்து அதை மாற்றி எங்கட சொந்த சல்லிய போல செலவழித்து ஆயிரம் தாழ்ன பத்து கொடுக்கிறோம் அமானிதத்தை பெயின கூட்டத்தில் நாங்க வரமாட்டோம் அமானிதம் என்றது இதுதான் என்ன கல்லாகவி நல்லடி யார்களே எனவே பொறுப்புகள் என்றது இதை போல ஒரு அமானிதம் வாழ்க்கையில் என்ன பொறுப்பனாக சுமந்தி இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனாக இருந்தாலும் மசிதுடைய நிர்வாகத்தில் இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் பாடசாலை கவிப்பதாக இருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம் என்பதை விளங்கி போகும் அல்லா பாரதூரமாக அமானதம் என்ன பேசுகிறான் இன்ன அற அமான சமாவாதி والأرض والجبال நாமத்து கிட்ட போய்த்து கேட்டோம் அமானிதம் என்று சொல்ற பொறுப்பணி சுமந்து கொள்றியா வானம் மறுத்து நாம போய் பூமி கிட்ட கேட்டோம் நீ அமான சுமந்து கொள்றியா பூமி மறுத்துட்டு வைஜிபால் மலைகள் கிட்ட வைத்து கேட்டோம் அமானிதத்தை உங்களுக்கு மறுத்துட்டு அவனுடைய மதத்தனத்தால் அவன் அமானிதத்தை சுமந்துட்டான் அடி ஆன்களே சுமந்த அமானிதத்தை மவுத்து வரைக்கும் சரியா செய்வதேச விடயம் அல்ல எண்ணியமை கல்லாகவி நல்லடி ஆறுகளே இந்த காலத்துல அதிகமான மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகள்ல பெரும்பான்மையான மக்கள் மோசடி செய்வத கண்ணால பார்க்கிறோம் அமானிதம் என்ற என்ன என்று தெரியாது இந்த பொறுப்புகளை கொண்டு வாழ்க்கையிலோ இல்லையோ சம்பாதிச்சிட்டு கபருக்கு போறாங்களோ பேரை பார்க்கிறோம் என்னஹவி நல்லடியார்களே பொறுப்புகளை அமானிதத்து விஷயத்துலாஹு அலைஹி வசல்ல அவர்கள் பயங்கரமாக எச்சரித்துகிறார்கள் பயங்கரமாக என்ல்லவி நல்லடியார்களே அபூதர் ரதி அல்லாஹ் இது யாரு ஒரு சகாபி அபூதர் ரதி அல்லாஹ் இவங்க வந்து கேட்கிறாங்க நபிசல்லா வலைவசல்ல அவர்கள் கிட்ட யார சூழலா யார சூழல்லா அலா தத்த அணிலு நீ யார சூழல்லா யார சூழல்லா உனக்குதான் நானும் நீக்கிறேன் எனக்கும் சில பொறுப்புகளை நீங்க வாழ்க்கையில தரையுமே யார சூழல்லா நானும் சில பொறுப்புகளை செய்யறேன் என்கிற சமூகத்திலயும் அப்படித்தான் எல்லாம் வந்து கேட்கிறேன் எனக்கும் பொறுப்பு தாங்க எனக்கும் பொறுப்பு தாங்க நான் செய்யறேன் நான் செய்யறேன் அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லு கேட்கிறவனவு கொடுக்கவே வாழ வேண்டும் அவங்களுடைய தோல் புதட்டி சொன்னாங்க நீங்க பலஹீனமானவர் அபூதர் அமானா அது அமான பொறுப்பு ஒரு சஹாபிக்கு அவர்கள் செய்த கடுமையான எச்சரிக்கை அபூதர் நீங்க பலஹீனமானவர் அவளுக்கு செய்யலா இந்த பொறுப்பு அவளுக்கு அந்த பொறுப்புகள் அமானிதம் இதுவெல்லா தல்ல சரியான அவர் செய்யாம அவரு சரியான பொறுப்பை செய்யாம மவுத்தாகினால் கண்ணியமிக்க அல்லாகவி நல்லடியார்களே அல்லாகுவே நாள் கேவலப்படுத்தப்படக்கூடிய கூட்டத்தில் அவர் இருப்பாரு அல்லாஹவி நல்லே எனவே பொறுப்பென்றது அமானிதம் அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய பொறுப்பை சரிய செய்யாத மனிதர்களுக்கு அல்ல வைத்திருக்கிறார் கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடியார்களே எனவே அமானிதங்களை வாழ்க்கையில நான் சரிய செய்யல பேண தவறினா கண்ணியம் தவறுறது மட்டுமல்ல சொருக்கம் அது வருஷம் எழுது வருஷம் இன்னும் அடைய வேண்டும் என்பதற்காகவே வேற ஏதாவது அமல்கள் வாழ்க்கையில செய்யறோம் ஏன் வாழ்க்கையில செய்கிறோம் அந்த புனிதமான சொருக்கத்தை அடையணும் நான் சொருக்கவாதியாக ஆகணும் என்பதற்காக வேண்டிதான் இத்தின வருஷம் அமல் ஆனா செல்லமோ சொன்னாங்க பொறுப்புக்கள் உங்களுக்கு தரப்பட்டு அந்த பொறுப்புக்களை சரியா செய்யல அதெந்த பொறுப்பாய்ந்தாலும் ஒரு குடும்ப தலைவனாக இருந்து மனைவிய நிர்வகிக்கிற பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பென்னு சரியா செய்யலையா நபி அவர்கள் சொல்லி காட்டினாங்க இல்லாஹு அலைகில் ஜென்னா அல்லாஹு அவனுக்கு சொருக்க தகராடுவான் அவருக்கு சொருக்கம் ஹராம் வேண்டா எது ஹலாலாகும் நரகம் ஹலாலாகி எனவே கண்ணியமிக்க அல்லாக வி நல்லார்களே அதே மாற்றமாக நபிசல்லாக அவர்கள் பொறுப்பு தாரிகளுடைய விஷயத்துல துவாசிஞ்சார் பொறுப்புதாரிகள் துனியால எந்த பொறுப்புதாரியாக இருந்தாலும் அந்த பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல அது நாட்டுடைய பொறுப்புதாரி ஊருடைய பொறுப்புதாரி மசிது குடும்பத்துடைய எந்த பொறுப்பு இருந்தாலும் ஒரு பாடசாலையுடைய எந்த பொறுப்புதாரியாக இருந்தாலும் பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நேரடியா அதுவா அல்லாஹு சொல்லிட்டுறாங்க அல்லாவிடத்தில் தன்னுடைய பொறுப்புக்கு கீழால இருக்கக்கூடிய மனிதர்களுடைய விஷயத்தில கடுமையாக நடந்து கொள்வாரோ பஷ்பு காலை அவரோட நீயும் கடுமையாக நடந்து போயா அல்ல அதே போல துவா வாமன் வளியம் உமர்த்தி பருப்பு சொன்னா நபிசல்லா வலைவசல்ல அதுவா செஞ்சாங்க யார் அவங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல அவங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய விஷயத்துல இறக்கமாக மென்மையாக நடப்பாரோ அவரோட நீங்களும் அல்ல நீயும் மென்மையாக நடந்துகோ சுபகாரம் என்ன மிக்க அல்லாஹு நல்லடியார்களே பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல நபிசல்லாஹூ வலைஹிவசல்லம் அவர்கள் நேரடியாக அதுவா செஞ்சுகிறார் நேரடியாக வாழ்க்கையில் பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடிய பொறுப்பு தாரியாக துணியால வாழ்றது கட்டாய எண்ணியமிக்கல்லார்களே அருமையானவர்களே பொறுப்புதாரிகளுடைய தனி சிறப்ப பத்தி நம்பித்தல்லாக சொன்னாங்க இன்னல் முகுசி பொறுப்புதாரிகள் அல்லாஹுடைய வள பக்கத்தில வெள்ளி மேடைகள் வெள்ளி மின்பர்கள் உட்கார்ந்து பொறுப்புதாரிகள் சுபகானந்த கேட்டாங்க சஹாபாக்கள் யார சூழல்லா ஏன் இவளோ அந்தஸ்து யார சூழல்லா சொல்லாட்டின அவ கீழால் இருக்கூடிய அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும் வாழ்க்கையில சரியா செஞ்சாங்க அதனால் அல்லாஹு இப்படியான கண்ணியங்களை கொடுப்பான் சுபகான் அல்லாஹ விநல்லாரர்களே அருமையானவர்களே அதிகமான மக்களுக்கு அல்லாஹுக்கு சுபகான ஆட்சி அதிகாரம் அதே போல பேர் புகழ் பட்டம் பதவி கணக்கு சீயால பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்காவிட்டாலும் வாழ்க்கையில சின்ன சின்ன பொறுப்புக்களை சரி வாழ்க்கையில வைத்திருக்கிறான் உதாரணமாக குடும்ப வாழ்க்கையிலையும் நாம பொறுப்புதாரிகள் அதிகமான பிர மகளால அதிகமான குடும்ப தலைவர்களுடைய நிம்மதி இல்லாம இருக்குது ஏன் குடும்ப வாழ்க்கைய சரியான முறையில வாழ்றாங்க இல்ல எப்படி நிர்வகிக்கணும் என்று தெரியாது எப்படி பொறுப்பு செய்யணும் என்று தெரியாது குடும்பத்துல நான் எப்படி ஒரு பொறுப்பு தாரி தெரியாது கண்ணியமிக்க அல்லாகவி நல்ல அருமையானவர்களே எனவே பெரிய பெரிய பொறுப்பு கலைகளுக்கு இல்லாவிட்டாலும் அதிகமான மக்களுக்கு குடும்பம் என்ற ஒரு பொறுப்பு இருக்குது வாழ்க்கையில இதை சரியா செஞ்சாவது சொர்க்கம் போக முயற்சிப்போம் வாழ்க்கையில குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பொறுப்பை சரியா செஞ்சாவது வாழ்க்கையில சொர்க்கம் போக முயற்சிப்போம் பெரிய பெரிய அமல்களை சொருக்கோட கண்ணியமாக நடந்தா சர்டிபை பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்ணியமாக நடந்து கண்ணியமான முறையில பிள்ளையில வளர்த்தா அந்த பிள்ளைய சாளுகிங்களை ஐந்தா அந்த பிள்ளைய கொண்டு இந்த பெற்றோர் சொற்கவாதி பெரிய பெரிய அமல்களை வாழ்க்கையில தேட தேவல்ல என்னைய மிக்கவர்களே கொண்டு நிம்மதி இழந்து என்ன என்று தெரியாது மனைவி என்றா யார் குரான்ல என்னுடைய அத்தாட்சி அது மண் குடும்ப வாழ்க்கை என்ற அத்தாட்சி அல்லா சொல்லும் மாணவியின் அத்தாட்சி பூமி அத்தாட்சி மலைகளில் அத்தாட்சி பறவைகள் அத்தாட்சி இப்படி சொல்லேயும் ஆனால் நல்லா செல்றான் குடும்ப வாழ்க்கை நல்லா பேசுறான் ஏன் பேசுவனைமனே நல்லா நபி சொன்னத்தாக வைத்திருக்கிறாங்க கணவனை கொண்டு மனைவியை கொண்டு கணவனுக்கு ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிற இடம் குடும்ப வாழ்க்கை ஆனா இதை கொண்டு எவ்வளவு பேர் நிம்மதியை தொலை மூத்தவர்கள் நிம்மதியை தொலைத்ததின் காரணமா பின்னுக்கு வரக்கூடிய சமூகம் சமுதாயம் இளம் பாதிப்பர்கள் திருமண வாழ்க்கையை கண்டு பயப்படுறாங்க வாழ்க்கையில இங்க போனாலும் திருமணம் மட்டும் முடிக்க கூடாது சொல்றாங்க அப்புறமா இல்லையா அதே பிள்ளை வளர்புடைய விஷயம் கண்ணியமிக்க அல்லாவி நல்லடியார்களே அருமையானவர்களே அதிகமானவங்க பெரிய பெரிய அமல்களை வாழ்க்கையில செய்றாங்க கசப்பாக இருந்தாலும் அமல்கள் வாழ்க்கையில் இருக்குதுமா வருடா வருடம் வருடா வருடம் பெரிய சதக்கா கொடையாது வாழ்க்கையில பெரிய பெரிய அமல் நீக்குது ஆனா வாழ்க்கையில் ஒழுங்க பிள்ளைய வளர்க்க தெரியாது அந்த பிள்ளைய கொண்டு ஊருக்கு பெரிய முசிபத்து அதே போல மஸிதுக்கு பெரிய முசீபத்து அந்த பெரிய கரைச்சரா அந்த பிள்ளைகளுக்கு நான பொறுப்பு ஏன் குரான் தெளிவா செல்லுது இன்னமா அம்பாளுக்கும் பாலாதுக்கும் தித்தினா உனட சொத்து செல்வம் உனோட புள்ள சரியா வளர்க்கல்லையா ஒழுங்க பாதிக்கல்லையா ரெண்டும் தித்தினாண்ட செல்றான் ரெண்டும் குலத்தோம் வாழ்க்கையில விளாட்டல்ல சொத்து செல்வம் சரியா பாதிக்கப்படணும் அதே போல குட்டி பொறுப்பு செய்யக்கூடியவங்க ஏண்ட பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயத்துல சரியா வளர்க்கணும் அப்படி இல்ல வாழ்க்கையில் என்ன அமல் செஞ்சாலும் அந்த பிள்ளையை கொண்டு நாங்கள் அரகவாதி ஆகிடுவோம் என்ன மிக்காகவே நல்லடி ஆறுகளே பிள்ளைகளுடைய விஷயத்துல சரியா கவனம் செலுத்தலையா வரக்கூடிய காலத்துல பெரிய பேராபத்துக்களை சந்திக்க வேண்டிய நிலம் வரும் நபி அவர்கள் அதுதான் தெளிவாக பேசுறாங்க புறக்கக்கூடிய நேரம் நல்ல பிள்ளைகளா அதான் நல்லா புறக்க வைக்கிறார் இது ஹதீஸ் இது ஹதீஸ் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக துணியால புறக்க வைக்கிறார் ஆனா இவர்களுடைய பெற்றோருடைய வளர்ப்பு தான் ஒவ்வொரு பிள்ளைகளின் பெற்றோருடைய வளர்ப்பு தான் நசரானியா மாற்றுவது பெற்றோருடைய வளர்ப்பு மஜூசியாக நெருப்பு வணங்கியாக மாறுறது பெற்றோருடைய வளர்ப்பு தான் என்பதாக நபிசல்ல வழங்கப்படுத்துறார் எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆனா எங்களுடைய வளர்ப்பு மொழதான் பிள்ளையாக இருக்கு அதிகமான பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாசமாகறதுக்கு மிக முக்கியமான காரணம் கசப்பாக இருந்தாலும் அல்லாவுக்காக நீ மன்னிச்சு கொள்ளுமோ அதிகமான பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமா போறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்பதை நாங்களும் நீங்களும் ஏற்றுக்கொள் அதிகமானவங்க அதிகமானவங்க நாங்கேரம் யோசிக்கலும் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு நாங்க எப்படி காரணம் ஆவோ அப்படி விரும்புறோமா கண்ணியம் கல்லாகவி நல்லடி ஆரம் அப்படி விரும்புறது கிடையாது எங்கள்ட வாழ்க்கைய பார்க்கிறாங்க நடந்து கொள்ற முறைய பார்க்கிறாங்க நாங்க எல்லாம் யோசிக்கிறத நல்ல நிலைமையில ஈர்க்கணும் அவன் ஒரு தொழுவாளியா ஈக்கணும் சமூகத்துல நல்ல நிலைமையில ஈர்க்கணும் விரும்புறோம் ஆனா இஸ்லாமிய உளவியலாளர்கள் சைக்காலஜிஸ்டுடே முடிவு என்ன தெரியுமா ஒரு புள்ள நல்ல புள்ளையா வரணும் உதாரணமாக தொழுவையாலியா புள்ள வரணுமா தெளிவாக சைக்காலஜி விளங்கப்படுத்துறாங்க தெரியுமா ஒரு புள்ள வரணும் வயசு அப்புறம் நீ சொல்றத சொல் நான் செய்றதை செய்யறேன் அடிக்கலும் அடிக்கலாம் இருபது வயசு மட்டும் இருபத்தி வயசு மட்டும் அதுக்கு திரும்பி கை நீற்றாலோ வளர்ந்துடுவானே எங்கட தொழுகையாளியா வரணும் என்ற பார்க்கணும் தன்னால நாங்க மஸிதுக்கு வெளியாகிறது எங்கட புள்ள பாக்கணும் அப்பதான் பிள்ளைக்கு விளங்கும் அதான் சொன்னா பள்ளிக்கு போகணும் இது நாங்க அப்படி காட்டுறது இல்ல நாங்க போகும் அல்லாட ஈமான பயத்தில போகும் அந்த பயம் தற்காலிகம் என்றும் விளங்குவோம் இதை விளங்காம ஈர்க்கிறதான் அதிகமான பிரச்சனைக்கு காரணம் அல்லாவி நல்லடியா இப்ப இப்படி புள்ளைய வளர்த்து பதினாலு பதினஞ்சு வயசு ஆகினதுக்கு அப்புறம் கொண்டு வந்து பாடசாலையில போடுறாங்க எட்டு வருடசாலையில பள்ளியில ரெண்டி ஒன்னார் அப்படி இல்ல அகதியானவர் அனுப்புறாங்க பொறுப்பில் அதிகமானவன் இதுக்கு கண்ணை மட்டும் அப்படி சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு வார மூணு வருஷம் நாலு வருஷம் தெரியா இன்னும் வேற புராண உதி கொடுக்கிறேன் சொல்லி கொடுக்கிறேன் பெற்றோர் எங்கட பிள்ளைகளுக்கு பொறுப்பு நாங்க பொறுப்பு சேர்ம பிள்ளைக்குதான் சேர் பொறுப்பு மதுட்டுவர் பாடசால விட்டுமாறுக்கே சேலா ஏ வரலேண்டு கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே பிள்ளைங்களை வளர்க்கிற நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கிறது பெற்றோருடைய பொறுப்பு அப்படி கொடுக்கலையா பத்து பதினஞ்சு வருஷம் மட்டும் ஒரு போக்குல வளர்க்கிறோம் வளர்த்ததுக்கு வந்து சொல்றோம் பகரத் பிள்ளைகள் பேச கேட்கிறான் இல்ல என்ன பேச மதிக்கிறான்னு இல்ல அவனுக்கு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு இதுக்கு பூறம் கையுட்டாச்சு இதுக்குப் புறம் நாங்க பாக்கிறேன் அப்படினு எவ்வளவு பெற்றோர் விரக்தியில் ஓரமாகறாங்க ஓரமாகிட மட்டுமானம் அன்பாக பண்பாக கேட்டுக்கொள்கிறோம் இஸ்லாமிய வரலாறு மட்டுமல்ல எடுத்து பாருங்க முடிஞ்சவளோ வாழ்க்கை உலக வரலாறு எடுத்து பாருங்க வரலாறுகளை என்னாக விண்ணல யார்களே பெற்றோரால கையுடப்பட்டு சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு அதிகமான வாலிபர்களுக்கு தெரியும் ஜே ஜேண்டா தெரியும் யாரு கூகுள் அடிச்சு சர்ச் பண்ணி பாருங்க உலக வரலாறு எடுத்து பாருங்க நான் வாட்டோம் இப்படியான ஒரு கிரைம் நடந்தது வாழ்க்கையில இப்படி ஒரு ஹக் பண்ணக்கூடிய துணியால ஈண்டதா கேள்வி பட்டு எக்க மாட்டோம் ஏன் காரணம் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு புளோரிடா மாநிலம் நியூயார்க்ல பிறந்த வரலாறு எடுத்து பாருங்க பதிமூணு வயசுல பதிமூணு வயசுல நாப்பத்தி ரெண்டு மில்லியன் பேருடைய கிரெடி கார்ட வாழ்க்கையில் எப்படி பதிமூணு வயசுல நாப்பத்தி ரெண்டு மில்லியன் பேருட கிரெடிட் கார்டு கடைசியில முடிவு என்ன தெரியுமா பதினாலு வயசுல எங்களுக்கு தெரியும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த நாதக்கூடிய கம்பியூட்டர் துணியாவில் இப்ப நான் தான் கொழம்பிது யார் செஞ்சாவா ஜப்பானா பாத்தா புளோரிடா மாநிலத்தில் வயது கொடியது எல்லாம் கொழம்பி ரெண்டு வருஷமா தேடினா குடிசெயலாளர் பதினாறு வயசுல குடிப்பட்டான் இருபத்தி அஞ்சு வயசுல சூசைட் பண்ணி செத்துட்டான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆசை பெற்றோர்களால நிர்வாகத்தால முழு ஊர் மக்களால ஒதுக்கி விடப்பட்ட ஒரு வாலிபனுடைய முடிவு தான் இது பெரிய பெயரகத்தாக முடியும் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கேட்கல கையுட்டிடவான வாழ்க்கையில அவங்க எங்கட பொறுப்பு பெற்றோர்கள் வாழ்க்கையில கையுடவான அவன் கேக்குறான் இல்ல பாக்குறான் இல்ல கையுடவே சொல்லுங்க கேட்கிற வரைக்கும் சொல்லுங்க திரும்ப வரைக்கும் சொல்லுங்க சொல்லிக்கொண்டே நீங்க வாழ்க்கையில முகத்தவங்க நிர்வாகிகள் யாரும் கையுடவான்களே அந்த காலத்தில் அப்படி இல்லை பிள்ளைகளுடைய டேலண்ட பாக்குறது இல்ல ஏண்ட மகனுக்கு என்ன டேலண்ட் ஜீக்குது வாழ்க்கையில மார்க்க கல்வியா உலக கல்வியா ஸ்போர்ட்ஸ்லயா என்ன டேலண்ட் ஜீக்குது வாழ்க்கையில பாக்குறோம் இல்ல எங்களோட ஆசைகளை திணிக்கிறோம் எனக்கு தான் மௌலவியாக கிடைக்கல நீ சரி மௌலவியாக இல்ல இல்ல இல்ல பிள்ளைகளுக்கு ஆசை ஆர்வம் மூட்டு வரும் ஆளுமுடைய சிறப்ப சொல்லுவரும் அந்த செய்தா அதுக்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்போம் திணிக்கிறல்ல திணிக்கிறல்ல இஸ்லாம் என்ன செல்லுது சக்கராத்தில் ஒரு மனிதன் நீக்கிறானா சக்கராத்து நீக்கிறான் களிமா சொல்லிக் கொடுக்க வரும் நீங்க அனுமதி சொல்லி அவனுக்கு வாழ்க்கையில் எனவே திணிக்கிறதால வாழ்க்கை எங்களுக்கு கீழே அழைக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் எங்களோட கண்முன்னுக்கு சின்ன பிள்ளைகேலும் எங்கட இதே விளையாட்டல்ல இந்த பொறுப்பு பெரிய பேராபத்தாக முடியும் காலம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது தெரியாது ஆனா அதிகமான கொழும்பு பகுதி அல்ல சுபான என்னென்ன கூத்து வைக்கிறான் என்னாகு நல்லே அருமையானவர்களே பிள்ளைகள் ஒரு வரமுறைக்கு கொண்டு வரையிலா நாங்க பிள்ளைகள் சொல்லி சொல்லி கேக்கலைன்னு இப்ப நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இன்னும் இன்ஷா அல்லா பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் போகக்கூடிய நேரம் சில நேரங்களுக்கு நாங்க கையுடப்பட்ட ஒரு மது குடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினாலும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னால சில நேரம் இதே மசிதுக்கு தலைவனாகவும் வரலாம் ஊருக்கு தலைவனாகவும் வரலாம் ஏ வாலிபர்கள் வயோதிபர்கள் எவ்வளவு ஒரு காலம் நீக்கிறது எவ்வளவு காலம் மீட்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நீக்குது இந்த வாலிபர்களை உருவாக்குற பொறுப்பு யாருட சாலிகான வாலிபர்களுடைய கையில குடுக்கிற பொறுப்பு யாருடைய அருமையானவர்களே ஆனா கவலை ஆனா கவலையோட பேசுறது எவ்வளோ மூத்த மனிதர்கள் எவ்வளோ ஆப்பமார் எவ்வளோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கிறாங்களோ இல்லையோ கெடுதிகளை தாராளமா பழக்கிறா வாழ்க்கையில் என்னென்ன பாவம் நீங்க எல்லா பாவத்தையும் பிள்ளைக்கு பழக்கிடும் மௌத்தாகிறான் என்ன மிக்க அல்லாஹி நல்லடி யாருகளே ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுமோ எங்களோட வாழ்க்கையில முன்னால நல்லதோ சொல்லி கொடுக்கிறோமோ இல்லையோ சொல்லி கொடுக்கணும் கெடுதிய பழக்கிடவான எங்கட பாவம் எங்களோட மௌத்தாகட்டும் நாங்க செஞ்ச பாவம் போதும் எங்களோட தவறுகள் அதிகமான பெறமா இல்லையா யார் பழக்கிறது சர்மாறும் அல்ல அல்லது உஸ்தாத் மாறும் அல்ல பழக்கிறது பெற்றோர்கள் வீட்டுடைய சூழல் மோசம் நாங்க தான் பழக்கிறோம் அதே போல குடும்பங்கள் ரீதியாக எத்தனை பார்த்தோம் உதாரணமாக ஒரு உறவு முறைகளுடைய முக்கியத்துவங்களை யாரு சொல்லிக் கொடுப்போம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்போம் ஆனா பெற்றோர்கள் எப்படி செல்றாங்க உதாரணம் எனக்கும் இந்த நானுக்கும் பிரச்சனை என்றா ரெண்டு பேரும் தான் இந்த பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வோம் ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க வாப மௌத்தாகினாலும் பெரிய ஊட்டு வாசலுக்கு போகப்படாது நாங்க சொல்லிட்டு மௌத்தாகிடுவோம் அவன் பெரியப்பாவோட கோவமாகிக்கிற காலம் எல்லாம் எங்கட கபறு பத்து ஏன் அந்த பாவத்துக்கு வழி காட்டி விட்டது நாங்களா இது எல்லாத்தாவத்தை பழக்கிட்டு மௌத்தாகிறது கல்லாகவி நல்லது யார்களே அருமையானவர்களே எனவே எங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு எங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாலையிங்களா வளர்க்கிறது எங்க மனைவிமாருடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தோடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கிளைக்கு நிர்வாகத்துக்கு எப்படி ஊருடைய பொறுப்போ பாடசாலை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு எப்படி மாணவர்களுடைய பொறுப்போ உஸ்தாத்மார்களுக்கு மாணவர்களுடைய அரசியல்வாதிகளுக்கு நாட்டுடைய பொறுப்போ அதே போல குடும்பத்தில் இயக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொறுப்பும் பெற்றோருக்கு வந்து சேரும் என்பதை வாழ்க்கையில மறக்கவா ல்லா விடியார்களே குடும்ப ரீதியாக ஒழுங்கான முறையில பொறுப்பு செஞ்சாவே சுருக்கவாதி முடியும் ஒவ்வொருத்தரும் குடும்ப ரீதியாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பு தாரி அழிக்கிறோம் ஒரு கணவன் மனைவிக்கு பொறுப்பு மனைவி கணவனுக்கு பொறுப்பு நிர்வாகம் ஊருக்கு பொறுப்பு இப்படி ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறோம் குளிப்பாக குறிப்பாக சொல்றோம் ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க எங்களோட வீட்டுடைய வாலிபர்கள் வாலிப்ப பெண்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்து காலம் மோசமாக ஆண்கள் வாலிபர்களை விட வாலிப பெண்கள் கூட மோசமாக முந்தைய ஒரு காலம் நல்ல மாப்பிள்ள தேடி போனாங்க இப்ப நல்ல பொண்ணு தேட கஷ்டமான காலம் ஏன் அப்படியான கால கட்டத்துல துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லதார்களே பெரிய அமல்களை செய்து சொருக்கத்தை தேடுறோம் அல்லாஹுக்கு சுபகானா எங்களுக்கு கீழால இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பொறுப்பளிச்சி அல்லாஹ் சொருக்கவாதி ஆக்குவான் என்பதாக நபிசல்ல அல்லாஹு வளைவசல்ல விளங்கப்படுத்திக்கிறாங்க எனவே அந்த ரீதியில குடும்பம் ரீதியாக நிர்வாக ரீதியாக ஊர் மக்கள் ரீதியாக பாடசாலை ரீதியாக எங்களுக்கு என்ன பொறுப்பு தரப்பட்டிருந்தாலும் அந்த பொறுப்பை சரியான முறையில செய்து சொருக்கத்தை சம்பாதிக்க கூடிய கூட்டத்தில் அமல் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக கலிமாவோடு எங்களுடைய ரோஹைப்பற்றி வாயாக அவானா அனில் ஹந்தில்ல